அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இறந்தார் இறந்தார் அனையர் சினத்தை துறந்தார் துணை அளவுக்கு மீறின கோபத்தை உடையவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவர்க்கு சமமாக ஆவார்கள் சினத்தை அறவே நீக்கியவர் முற்றும் துறந்த முனிவருக்கு சமமாக விளங்குவார்கள் இந்த குரல் பத்தாவது குரல் கோபத்தை உடையவர் கோபத்தை வெளிப்படுத்தியவர்களுக்கு ஏற்படுற பயன் என்ன அதனாலே ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை விளக்கி சொல்லியிருக்கிறார் இரத்தல் அப்படிங்கிற சொல் மிகுதியையும் குறிக்கிறது அழிவையும் குறிக்கிறது அதாவது அதிகமானது அப்படிங்கிற அர்த்தத்தையும் உண்டு அழிவையும் குறிக்கக்கூடியது கோபத்தினால அறிவை இழந்து அன்பை இழந்து மனம் சஞ்சலப்படுகிறான் நிலை கலங்கி போகிறான் அப்படி இருக்கிறவன் உயிரோடு இருந்தாக்கூட இறந்தான் அப்படின்னு இவர் கோபப்பட்டு சொல்கிறார் கோபப்பட்டோன்னா அவர் நியாயமான சினந்து கூறினார் அப்படின்னார் உரையாசிரியர் அதாவது வாழ்க்கையின் குறைக்கோளை வாழ்நாளுக்குள்ள அடையிலன்னா அவன் இறந்தவனுக்கு சமானம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது புருஷார்த்த அயோக்யோபவதி என்பார் ஆதிசங்கரர் அதாவது வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிய பொருளாதாரம் புலனின் நுகர்ச்சி புண்ணியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மெய்யுணர்தல் அதன் வாயிலாக முக்தி பெறுதல் இதுதான் இந்த நான்கு குறிக்கோள்கள் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறோமே அதுதான் அறவழியில் பொருளியிட்டி இன்பம் புலன் இன்பங்களை அறவழியில் துய்த்து அறச்செயல்களை அதிகமாக செய்து அதன் மூலம் உள்ளத்தை பக்குவப்படுத்தி மெய்யுணர்ந்து பேரின்பத்தையும் இவ்வுடல் வாழ்க்கையிலேயே உணர வேண்டும் அதை அடையவில்லை என்றால் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இறந்தவனாகவே ஆகிவிடுவான் என்பதுதான் பெரியோர்களுடைய அன்பான உபதேசம் உலகப்பற்று உடற்பற்று உயிர் பற்று அப்படிங்கிற பற்ற துறந்தவர்கள் முற்றும் துறந்தவரைத்தான் துறந்தவர் அப்படின்னு சொல்லுவோம் பற்று இல்லாதவனுக்கு கோபம் வராது கிருஷ்ணர் பகவத்கீதையில் அடிக்கடி பற்று சினம் அச்சம் இந்த மூன்றையும் விட்டவன் தான் ஞானின்னு சொல்லுவார் ஞானத்தில் நிலை பெற்றவன் சொல்லுவார் மனிதனுக்கு பற்றுநாள ஒரு பொருளை இழக்கும் பொழுது ஏற்படுவது கோபம் கோபத்தை விட்டவன் பற்றை விட்டவனாகிறான் கோபத்தை விடுறத வச்சுத்தான் பற்ற விட்டதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் நமக்கு பற்று போய்விட்டது என்பதை எப்படி புரிந்து கொள்கிறது அப்படின்னு கேட்டால் கோபம் இல்லாமல் இருக்கிறத வச்சுத்தான் நமக்கு பற்று போனதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நம்ம பற்று வைத்திருக்கிற பொருள் அழியும் பொழுது நமக்கு கோபம் வரலனா அதுல பற்று இல்லை என்று அறிவு பூர்வமாக நாம் பற்றை ஒழித்திருக்கிறோம் என்று கருத்து பற்று இல்லை என்றால் அச்சம் இருக்காது சினம் ஏற்படாது ஆக சினத்தை துறந்தவர் உண்மையிலேயே துறந்தவர் சினத்தை துறந்திருக்கிற தன்மையை வைத்துத்தான் நாம இதை புரிஞ்சுக்கணும் நமக்கு பற்று எவ்வளவு தூரம் நீங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு கருவி அடையாளம் குழு லிங்கம் என்றெல்லாம் சொல்லுவோம் லிங்கம்னு சொன்னால் அடையாளம்னு அர்த்தம் எத்தனை துன்பத்தை அனுபவித்தாலும் கோபத்தை முற்றிலும் விட்டவன்தான் இனிமையான உயிர் வாழ்க்கை உடையவனாகிறான் அப்படிங்கிறத உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி என்கிற முதல் குரலோடு சேர்த்து சிந்தித்து பார்க்க முடியும் ஆக இங்கே உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறது துறவினுடைய சிறப்பு பற்றற்ற தன்மையினுடைய சிறப்பை குறித்து நிற்கிறது சினத்தால் வரக்கூடிய தீமையை விளக்கக்கூடிய இன்னா செய்யாமை பின்னால வரப்போகிறது திருக்குறளில் இதுக்கடுத்த அதிகாரம் இன்னா செய்யாமை இதற்கு பதவுரை இப்பொழுது சொல்லி நிறைவு செய்கிறேன் இறந்தார் அப்படின்னா மிகுந்த கோபமுடையவர் அனையர் அனையர்னா போன்றவரேன்னு அர்த்தம் இறந்தார் அணையர் உயிர் உடலில் இருந்தாலும் இறந்தவரை போன்றவர்தான் சினத்தை கோபத்தை துறந்தார் அடியோடு நீக்கியவருக்கு துறந்தார் அப்படின்னா மெய்யுணர்ந்த துறவிகள் துணை ஒப்பாவார்கள் அதாவது சமமாவார்கள் இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் சினத்தை கோபத்தை துறந்தார் அடியோடு அகற்றியவருக்குத்தான் துறந்தார் மெய்யுணர்ந்த துறவிகள் துணை துணை புரிவார்கள் அதாவது அவருக்கு மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்த்தி அவருக்கு என்றும் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணரும் வண்ணம் செய்வார்கள் என்பது கருத்து இதனுடைய பொழிப்புரை இதுதான் மிகுந்த கோபமுடையவர் உயிர் உடலில் இருந்தாலும் இறந்தவரை போன்றவர்தான் கோபத்தை அடியோடு அகற்றியவருக்கு மெய்யுணர்ந்த துறவிகள் ஒப்பாவார்கள் என்றும் அல்லது கோபத்தை அடியோடு அகற்றியவருக்குத்தான் மெய்யுணர்ந்த துறவிகள் மெய்யுணர்வை உணர்த்தி துணைபுரிவர் என்றும் பொருள் கொள்ளலாம் பகவத்கீதையினுடைய கருத்தை நினைவு கூறுகிறேன் சினத்தால் மனக்குழப்பம் குழப்பத்தால் நினைவின்மை நினைவு நாசத்தால் புத்தி நாசம் புத்தி நாசத்தால் மனிதன் அழிகிறார் ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஸ்லோகம்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 டபுள் செவன் ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ் செய்யவும் வணக்கம்